வணக்கம் நச்சினையின் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டாவது செய்தி சேவை பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி மாசி மாதம் பதினோராம் நாள் சனிக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழகச் சிபிசிஐடி வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் பொன் மாணிக்கவேலுக்கு பணி ஒய்வு வழங்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது சென்னை மண்ணடியில் பதினெட்டு கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் ஒரு லட்சம் நிதியுதவி தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார் தமிழகத்தில் மூன்று இடங்களில் சிறை கைதிகளை வைத்து இயங்கும் புதிய பெட்ரோல் பங்குகளை தமிழக அரசு தொடங்கியுள்ளது சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் மூன்று கோடி கடத்தல் தங்கம் பிடிப்பட்டது இந்திய செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினரால் இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் இவிஎம் விவிபெட் இயந்திர மென்பொருள் தொடர்பான பொதுநல வழக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அசாமில் கள்ளச்சாராயம் குறித்த ஒன்பது பெண்கள் உட்பட பதினேழு பேர் பலியாகியுள்ளனர் டெல்லி அரசு பள்ளிகளில் நடத்தப்படும் ஆசிரியர் தேர்வில் எஸ் சி பிரிவினருக்கான ஆஃப் அதிகம் என தகவல் வெளியாகியுள்ளது தெற்கு டெல்லி மாநகராட்சியின் சார்பில் தொழிற்சாலை திடக்கழிவுகள் மற்றும் இதர பொருட்களை கொண்டு உலகின் ஏழு உலக அதிசயங்களின் மாதிரிகள் இடம்பெறும் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது தான்சானியாவில் சாலை விபத்தில் பெண்கள் உட்பட பத்தொன்பது பேர் பரிதாபகமாக பலியாகியுள்ளனர் கியூபன் ஸ்டைல் அணு ஆயுத ஏவுகணையை நிலைநிறுத்த வேண்டுமா அதுதான் உங்களது ஆசையா எதற்கும் ரஷ்யா தயாராகத்தான் இருக்கிறது என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாகிஸ்தானுக்கு சர்வதேச நிதி நடவடிக்கை கண்காணிப்பாக கண்டனம் தெரிவித்துள்ளது ஈக் வடாரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ரிக்டர் அளவுகளில் ஏழு புள்ளி ஐந்தாக பதிவாகியுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள கம்பெனிகளில் வேலைவாய்ப்பு இருப்பதாக பொய்யான விளம்பரங்களை நம்பி இங்கு வந்து சிலர் ஏமாறுகின்றனர் அவர்கள் அத்தகைய விளம்பரங்களை நம்ப எச்சரிக்கை விடுத்துள்ளது பயங்கரவாத அமைப்புகளுக்கு செல்லும் பணத்தை தடுத்து நிறுத்துவதற்கு போதுமான நடவடிக்கை எடுக்க தவறிய பாகிஸ்தான் அரசுக்கு சர்வதேச நிதி நடவடிக்கை கண்காணிப்பு அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது வணிகச் செய்திகள் ஆப்பிள் நிறுவனம் இரண்டாயிரத்தி ஆண்டு இறுதிக்குள் ஐபோனுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட கிரெடிட் கார்டை அறிமுகம் செய்ய உள்ளது ICICI வங்கி முன்னாள் தலைமை செயல் அதிகாரி சந்தா கொச்சாருக்கு எதிராக விமான நிலையங்களுக்கு சிபிஐ லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் அசையா சொத்துகளை விற்பனை செய்ய அனில் அம்பானி நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மின்சார கட்டணத்தை முன்கூட்டியே செலுத்திவிட்டால் அதற்காக வட்டி வழங்கப்படும் என்றும் இது வரும் நிதியாண்டிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்துள்ளது விளையாட்டு செய்திகள் போர்ட் எலிசபெத்தில் நடைபெறும் இலங்கை தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி இரண்டாம் நாளிலேயே பரபரப்பு உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது உலகக்கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான போட்டி நடத்தப்பட வேண்டும் என பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் கேப்டன் சர் ஃப்ராஸ் அகமது கருத்து தெரிவித்திருக்கிறார் உலகிலேயே கிரிக்கெட் நிர்வாகத்தில் முன்னாள் வீரர்கள் தலையிடுவது இலங்கையில் மட்டும்தான் என்று இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் புதிய தலைவர் சமி சில்வா தெரிவித்துள்ளார் இங்கிலாந்தை அறுபத்தி ஆறு ரன் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியது திரைச் செய்திகள் பாலாஜி நடித்த முதல் எல்கேஜி படத்தை தமிழ் ராக்கஸ் ஆன்லைனில் வெளியிட்டு அதரவைத்திருக்கிறது இயக்குனர் தியாகராஜன் குமார ராஜா இயக்கியுள்ள சூப்பர் டிலக்ஸ் படம் மார்ச் இருபத்தி அன்று வெளியாக உள்ளது அருந்ததி உள்ளிட்ட படங்களை எடுத்த புகழ்பெற்ற தெலுங்கு இயக்குனர் கோடி ராமகிருஷ்ணன் உடல்நலக் குறைவு காரணமாக ஹைதராபாத்தில் காலமானார் இத்துடன் நட்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்